நமது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு விடாத விசுவாசம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தியு இருபத்தி அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீடர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபிடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதி ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு கவனமாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்ஜியத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்வுகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களுடைய புத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து கொலை செய்வார்கள் என் நாமத்து நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேகம் கள்ளத்திற்கு எலும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமும் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பும் தனிந்து போகும் முடிவு பர்ந்தம் நிலை இன்றைய மனந்த வசனம் நான் கடைசியாக வாசித்த பதிமூன்று முடிவு வரை உறுதியாய் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நமது விசுவாசத்துக்கு கடவுள் வழங்கும் ஊக்க பரிசு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையே வரவிருக்கிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் காலம் தாழ்த்த மாட்டார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவனில் நான் மகிழ்ச்சியுறேன் என்று திருவசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல அதை முடிக்கிறவருமா ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவுதான் முக்கியம் என்று வாசிக்கிறோம் அல்லவா எப்ரேயர் 11 அத்தியாயத்தில் விசுவாச வீரரின் நீண்ட பட்டியல் தரப்பட்டதின் காரணத்தை அடுத்த அத்தியாயம் முதல் வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் அது இப்படி துவங்குகிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகியேசுவை நோக்கி நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்திலே பொறுமையோடு ஓடுவோமாக இருக்கிறது விசுவாச வாழ்வு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது பந்தயத்தில் நாம் எல்லாரும் ஓடுகிறவர்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாகிய விசுவாச நம்மை சுற்றி நின்று பார்த்து இது ஒரு தொடர் ஓட்ட பந்தயம் போன்றது ரிலேரேஸ் முன்னோடிகளாய் திகழும் விசுவாச ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை மிகச் சிறப்பாக ஓடி முடித்து தங்களுடைய கையில் இருக்கும் கட்டையை அடுத்தவருடைய கையிலே கொடுத்தார்கள் இறுதியிலே கிறிஸ்தேவின் சபையாகிய நமது கையிலே அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் தொடர் ஓட்டத்தில் இறுதிப்பகுதியில் ஓடுகிற நமக்கும் அவர்களுக்கும் பெரிய பரவசம் எப்படி முடிக்கப் போகிறோமோ என்று சொல்லி அவர்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை விட அவர்களுக்கு அதை விட பரவசம் கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஒரு இண்டிபெண்ட் அஃபையர் அல்ல இட் இஸ் எ கார்பரேட் என் எல்லாரும் சேர்ந்து முடிவு பெறுகிற ஒரு காரியம் நம் எல்லாரும் பரலோக குடிகள் என்று பிலிப்பியர் மூண்டிடுவதிலே வாசிக்கிறோம் ஒலிம்பிக் பந்தயத்திலே கலந்து கொள்வதற்காக இந்தியர் வெளிநாடு போவது போல பரலோக குடிகளாகிய நாம் இங்கு நடக்கும் ஓட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் சிலர் ஓட்டத்தை முடித்து ஏற்கனவே தாயகம் அதாவது பரலோகம் திரும்பிவிட்டார்கள் அவர்களும் நமது மூதாதையருடன் சேர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஆவலா இருக்கின்றனர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றனர் இப்படியெல்லாம் நம் கற்பனை செய்வதிலே தவறில்லை நாம் சரியாக ஓடி முடிக்காவிட்டால் அவர்கள் முயற்சியெல்லாம் வீணாய் போயிற்றென்று சோர்ந்து போவார்கள் என்னே நமது பொறுப்பு விசுவாச வாழ்வை சரியாய் முடிக்க பாடுகள் தளர்வுகள் நச்செய்தி வடிப்பு பணியிலே உபத்திரவங்கள் மற்றும் எதிர்ப்புகள் ஆகிய கடினமான பாடங்களில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் எல்லா காலத்திற்கும் என்று பசுத்தவானிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாம் தைரியமாக நாம் போராட வேண்டும் மனுமகன் வரும்போது வண்ணகத்திலே விசுவாசத்தை காண்டாரோ என்றார் இயேசு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் நாங்கள் விசுவாசத்தினாலே பிழைக்கிறோம் எங்களிலே நீர் விசுவாசத்தை காண்பீர் என்று நாம் உறுதியளிக்க வேண்டும் பென்டி காஸ்டல் உள்ள பாடல் புத்தகத்திலே ஒரு அருமையான பாடல் உண்டு சியோ நீலே என் தேட அஸ்தி பாரம் கிறிஸ்துவே அவர் நான் எந்தும் நம்பும் கண்மாலை காலங்கிடுவே பாதரிடுவே கரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய் நம்பிக்கை நாங்குரமே இயேசுவில் மாத்திரமே நமது விசுவாசம் நமது அனுபவங்கள் சாதனைகள் ஊழியங்கள் உடைமைகள் உறவுகள் இப்படி எவற்றின் மேலும் இருக்கக்கூடாது மாறாத இயேசவின் மேல் மட்டுமே இருக்க வேண்டும் அனுபவங்கள் மாறும் சாதனைகள் மிஞ்சப்படும் ஊழியங்கள் உருக்குலையும் உடமைகள் பறிபோகும் உறவுகள் மங்கிப்போகும் இவையாவும் இருக்கலாம் ஆனால் நாம் அவைகளை பார்த்து அவைகள் மேல் நாம் சார்ந்து நிற்கக்கூடாது முடிவு வரை உறுதியாய் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நீங்கள் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அழைத்து அவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டு வர் எங்களிலே நல்ல கிரியையை துவங்கியவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டாக அதை முடிப்பீர் என்று அறிந்திருக்கிறோம் நீர் எங்களை கரம்பிடித்து நடத்தும்படி நாங்கள் உமக்கு எங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம் கர்த்தாவே அங்கும் இங்கும் திரும்பாதபடி பின்னிட்டு பார்க்காதபடி எங்களுக்கு முன்னால் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து எங்களுடைய ஓட்டத்தை தொடர கர்த்தர் உதவி செய்யும் கற்காவே இந்த நாள் காலையிலே எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் எவ்விதமான ஓட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாமல் மிகவும் கவனமாய் மிகவும் வெளிப்பாய் மிகவும் விவேகமாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்